வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இரண்டு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதலாவது சுரங்க ரயில் சேவை லண்டனில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலகப் போரை அடுத்து சைபீரியாவுக்கு தனது படைகளை அனுப்பப்போவதாக ஜப்பான் அறிவித்தது 1922 தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவை தாக்கிய புயல் காரணமாக ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இராணுவ வேலைகளை நிராகரிக்குமாறு அறிவியலாளர்களுக்கு ஐன்ஸ்டீன் அழைப்பு விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடால்ப் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மரிசுவானா போதைப்பொருள் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட பொருளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அணு ஆயுதத்தை தயாரிக்க அறிவுறுத்துமாறு ஐன்ஸ்டின் லியோ சிலாட் ஆகியோர் அமெரிக்க அதிபர் ஃப்ராங்க்லின் ரோஸ்வெல்ட்டிற்கு கடிதம் எழுதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வல்வேட்டி துறையில் இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 63 மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஈராக் குவைத்தின் மீது படையெடுத்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் பார்த்தோல்டி சுதந்திர சிலையை வடிவமைத்த பிரான்ஸ் சிற்பி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழக தமிழிசை கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு பிரபுல்ல சந்திரரே வங்காள தேச வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிங்காலி வெங்கையா இந்திய தேசியக் கொடியை வடிவமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சேவியர் தனிநாயகம் ஏழத்து தமிழறிஞர் வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிமோன் பேரீஸ் இஸ்ரேலின் ஒன்பதாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வித்யாசரன் சுக்லா இந்திய அரசியல்வாதி அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ வெங்கடேஸ்வரன் இந்திய முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பங்கர் ராய் இந்திய கல்வியாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஷத் அயூப் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்த ஸ்காட்டிஷ் கனடிய பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வி பி கணேசன் இலங்கை தொழிற்சங்கவாதி அரசியல்வாதி நடிகர் இரண்டாயிரமாவது ஆண்டு நான்கில் கி மனோகரன் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அனு நாகராஜன் ஈழத்து எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வே தட்சிணாமூர்த்தி இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சக்தி ஆ பாலையா இலங்கையின் மலையக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் மேக்கடோனியா நாட்டின் குடியரசு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை